ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் புராணங்கள் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு மகாபுராணங்களிலும் என்னென்ன தர்மங்களை எப்படி நமக்கு வியாசர் அனுகிரகம் செய்திருக்கார் அப்படிங்கிறத ஒரு கேள்விக்கு பதிலாக பார்த்துன்னு வரோம் அதிலே மகாபுராணத்திலே ஒன்பதாவதாக நமக்கு வியாசர் அனுகிரகம் செய்திருக்கிற புராணம் அக்னி புராணம் இந்த பொக்கிஷமாக நாம் பாதுகாக்க வேண்டிய புராணங்கள் அப்படின்னு மூன்று புராணங்களை சொல்லலாம் கருட புராணம் நாரத புராணம் அக்னி புராணம் இவைகள் மூன்றுமே பொக்கிஷமாக அமைந்த புராணங்கள் அப்படின்னு நாம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சாதாரண ஜனங்களுக்கு வேண்டிய விஷயங்களையும் புராணங்கள் நமக்கு எதை ஆதாரமாக வைத்து தர்மங்களை தெரிவிக்கிறது அப்படிங்கிற குறிப்புகளையும் இந்த மூன்று புராணங்கள் தான் காட்டுறது அதில் அக்னி புராணத்தில் நிறைய விஷயங்களை காண்பிச்சிருக்கு இந்த அக்னிபுராணம் அப்படின்னு ஏன் பெயர் வந்தது அப்படின்னா வசிஷ்டருக்கு தான் ஆராதி சென்று வந்த அக்னிஹோத்திர அக்னியே உபதேசம் பண்ணித்து வசிஷ்டருக்கு அப்படிங்கிறதுனாலே தான் ஆக்னேய புராணம் அல்லது அக்னிபுராணம் அப்படின்னு பெயர் வந்தது இந்த அக்னிபுராணத்தில் மொத்தம் ஸ்லோகங்களின் எண்ணிக்கை பதினைந்தாயிரத்தி அப்படி சின்ன புராணமாக இருந்தாலும் முந்நூற்றி எண்பத்தி மூணு அத்தியாயங்களுக்குள்ளே அத்தனை தர்மங்களையும் காட்டுறது இந்த புராணத்தில் சிறப்புகள் என்னென்னா இராமாயணம் மகாபாரதம் இவைகளின் கதை சுருக்கம் சொல்லப்பட்டிருக்கு மத்ஸ் புராணத்திலிருந்து ஆரம்பித்து அனைத்து புராணங்களைகளுடைய குறிப்புகள் புராணங்களில் சொல்லப்படக்கூடியதான தகவல்கள் எங்கிருந்து நமக்கு வியாசர் எடுத்து சொல்கிறார் அப்படிங்கிறத அக்னிபுராணம் காண்பிக்கிறது மேலும் பகவான் செய்த மத்ஸ்யாவதாரத்திலிருந்து ஆரம்பித்து தசாவதாரங்களுடைய கதை சுருக்கமும் இந்த அக்னிபுராணத்திலே இருக்கு பூர்த்த தர்மத்தை விரிவாக காட்டுறது பூர்த்த தர்மம்னா கோவில் கட்டுறது குளம் வெட்டுறது தண்ணீர் பந்தல் வைக்கிறது இதற்கெல்லாம் பூர்த்த தர்மம்னு பெயர் அந்த பூர்த்த தர்மங்கள் என்னென்ன அதை எப்படி நாம் ஏற்படுத்தணும் அதனால் பலன் என்ன அப்படிங்கிறத விரிவாக இந்த அக்னிபுராணம் காட்டுறது சாஸ்திரங்களில் ஒரு பழமொழி சொல்கிறது உண்டு ஆக்னேயேஹி புராணேஸ்மி சர்வா வித்யா பிரதர்சித்தா அப்படின்னு அதாவது அனைத்து வித்தைகளும் எங்கே தெரிஞ்சுக்கலாம்னா அக்னி புராணத்திலே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அதற்கு தகுந்தாற்போல் இந்த அக்னி புராணத்தில் ஜோதிஷம் தர்மசாஸ்திரம் விரதங்கள் இராஜநீதி ஆயுர்வேதம் இந்த வித்தியைகளை அக்னிபுராணம் விரிவாக காட்டுறது மேலும் நாம் சில இலக்கிய புஸ்தகங்கள் பண்ணுறோம் அல்லது காவ்யங்கள் பண்ணுறோம்னா அதை எப்படி செய்யணும் அதற்கான வரைமுறைகள் என்ன அப்படிங்கிறது இந்த அக்னிபுராணம் நமக்கு காட்டுறது யோகசாஸ்திரம் விரிவாக சொல்லப்படுறது யோகசாஸ்திரத்திலே அனிமாதி அஷ்டசித்திகள் சொல்லப்படுறது மேலும் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதின்னு எட்டு இருக்குது அது எட்டும் என்னென்ன அவைகள் யோகசாஸ்திரத்துக்கு எப்படி பலனை கொடுக்கறதுன்னு காட்டுறது பகவத்கீதையை சுருக்கமாக நமக்கு இந்த அக்னி புராணம் சொல்கிறது அதே போல் நிகண்டூன்னு இருக்குது அமரகோஷம்னு ஆரம்பித்து நிறையா நிகண்டுக்கள் இருக்குது அவைகள் நிறையா நிகண்டூங்கிறது என்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவ்வளவு பொருள்கள் அதை அக்னிபுராணம் நமக்கு காட்டுறது முக்கியமாக விரிவாக எடுத்து சொன்ன விஷயங்களை பார்த்தோமானால் கோவில் கட்டுறதுலேருந்து ஆரம்பித்து விக்கிரக விக்கிரகத் விக்கிரகங்களை எப்படி பிரதிஷ்ட பண்ணணும் ஜலாதிவாசம் இந்த விஷயங்களை விரிவாக காட்டுறது அதேபோல் ஜீர்ணோத்தாரணம் கும்பாபிஷேகம் விஷயமாக நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு ஜீர்ணோத்தாரண விதின்னு பாழடைஞ்ச ஆலயங்களை எப்படி புதுப்பிக்கிறது அப்படின்னு காட்டுறது பிரதிஷ்டா விதின்னு கும்பாபிஷேகத்தை எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும் பிறகு எந்தெந்த காலங்களில் இதை செய்யணும் அப்படிங்கிறது அக்னிபுராணம் விரிவாக காட்டுறது அதேபோல் க்ஷேத்திர மகாத்மியங்களில் வாரணாசி க்ஷேத்திரமாகத்மியம் பிரயாகக் க்ஷேரமாக இந்த பிரயாகை வாரணாசி இந்த ரெண்டு க்ஷேத்திரங்களுடைய பெருமைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு மேலும் ஜோதிஷாஸ்திரங்கிறது என்ன அந்த ஜோதிஷ சாஸ்திரத்தை நாம் ஜாதகங்களை எப்படி கணிக்கணும் என்ன விதமான பலன்களை சொல்லணும் என்கிற தகவல்களை அக்னிபுராணம் காண்பிக்கிறது அதேபோல் நட்சத்திரங்கள் என்னென்ன அதற்கே நட்சத்திரம்னு பெயர் ஏற்பட்டது அவைகள் எங்கே இருக்குது அந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான தேவங் தெய்வங்கள் அந்த நட்சத்திரங்களுடைய ஜெயந்தி இவைகள் அக்னிபுராணத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு அதேபோல் பிராய்ச்சித்தங்கள் நிறையா சொல்லப்பட்டிருக்கு பரிகாரங்கள் விரதங்களும் சொல்லப்பட்டிருக்கு திசிவாரியாக விரதங்கள் பிரதமையில் செய்ய வேண்டிய விரதங்கள் த்வித்தியில் செய்ய வேண்டிய விரதங்கள் திருத்தியையில் செய்ய வேண்டிய விரதங்கள்னு ஆரம்பித்து பிரதமையை முதற்கொண்டோ அமாவாசை அல்லது பௌர்ணமி வரையிலும் நாம் செய்ய வேண்டிய விரதங்கள் என்னென்ன அதற்கு என்ன பலன்னு காண்பிக்கிறது மேலும் ராஜ தர்மங்கள் சொல்கிற பொழுது ராஜாபிஷேகம் தனுர்வேத வித்யை ராஜாக்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் இதை காட்டுறது ஸ்வப்னமுறது என்ன சொனாத்தியாயம்னு இருக்குது அக்னிபுராணத்தில் ஸ்வப்னமுங்கிறது எப்படி நமக்கு ஏற்படுறது அதற்கு என்ன சகுனம் அது நல்ல சொனமாக கெட்ட சொனமாக இது மாதிரி விஷயங்கள் இந்த அக்னிபுராணத்தில் இருக்குது அதே போல் விவகாராத்தியாயம்னு அக்னிபுராணத்திலே இருக்குது உலகத்தில் நாம் எப்படி விவகாரம் பண்ணுறது எல்லோரிடத்திலும் எந்த விஷயங்களையும் நாம் கடமையாக எடுத்துக்கணும் உலக விஷயங்கள்லே அதே போல் வைத்திய முறைகள் இந்த மிருகங்களுக்கு செய்யக்கூடிய வைத்தியம் இந்த அக்னிபுராணத்திலே தான் இருக்குது வெட்டினரி ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறோமே யானை முதற் கொண்டு கஜ சிகித்ஸா அஸ்வசிகித்சா கோ சிகிச்சா அப்படின்னு வரிசையாக ஆரம்பித்து யானை முதற் கொண்டு அத்தனை பிராணிகளுக்கும் வைத்தியம் செய்ய வேண்டிய முறை அவைகள் இந்த அக்னிபுராணத்திலே தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படி நம்முடைய பாரத தேசிய தேசத்தில் இலக்கியத்திற்கும் பண்பாட்டிற்கும் நமக்கு பொக்கிஷமாக அமைந்த புராணம் இந்த அக்னிபுராணம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அந்த அளவுக்கு முக்கியமான தகவல்களை நமக்கு இந்த அக்னி புராணம் காட்டுறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்